தமது சொந்த இரத்தத்தால் நம்மை மீட்டுக்கொண்ட கொண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு சிவப்பு கயிறு The Red Thread வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோசுவா இரண்டாம் அத்தியாயம் முதல் பதினேழு வசனங்கள் நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமில் இருந்து இரண்டு மனுஷரை இரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான் அவர்கள் போய் ராகாபு என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள் தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரேல் புத்திரில் சில மனிதர் இந்த ராத்திரியில் இங்கு வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகா பண்டைக்கு ஆள் அனுப்பி உன்னிடத்தில் வந்து உன் வீட்டுக்குள் பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா அவர்கள் தேசத்தையெல்லாம் வய்வு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொல்ல சொன்னான் அந்த ஸ்திரீ அவ்விரண்டு மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒழித்து வைத்து மெய்தான் என்னிடத்தில் மனுஷர் வந்திருந்தார்கள் ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையிலே அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள் அவர்கள் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது அவர்களை சீக்கிரமாய் போய் தேடுங்கள் நீங்கள் அவர்களை பிடித்து கொள்ளலாம் அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏறப்பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள் அந்த மனுஷர் யோர்தானுக்கு போகிற வழியிலே துறைகள் மட்டும் அவர்களை தேடப்போனார்கள் அவர்களை தேடுகிறவர்கள் புறப்பட்டவுடனே வாசல் அடைக்கப்பட்டது அந்த மனுஷர் படுத்துக்கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேல் அவர்களிடத்திற்கு ஏறி போய் கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாம் சோர்ந்து என்றும் அறிவேன் நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் இரண்டு ராஜாக்கள் ஆகிய சீகோனுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம் கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர கீழே பூமியிலும் தேவனானவர் இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்திற்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் ஆணையிட்டு நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடை வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தவு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றாள் அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி எங்கள் ஜீவனே உங்கள் ஜீவனுக்கு ஈடு நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும்போது நாங்கள் தயையும் சத்தியமும் பாராட்டுவோம் என்றார்கள் அப்பொழுது அவர்களை காய் நாளே ஜன்னல் வழியாக இறக்கிவிட்டால் அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது அலங்கத்திலே அவள் கூடி கூடியிருந்தாள் அப்பொழுது அவள் அவர்களை நோக்கி தேடுகிறவர்கள் உங்களை காணாதபடிக்கு நீங்கள் மலையிலே போய் அவர்கள் திரும்ப மட்டும் அங்கே மூன்று நாள் ஒழித்திருந்து பின்பு உங்கள் வழியே போங்கள் என்றாள் அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜனலிலே கெட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள் இல்லாவிட்டால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களா இருப்போம் என்றார்கள் இன்றைய மனப்பாட வசனம் யாக்கோவு இரண்டாம் அத்தியாயம் பதினேழாம் வசனம் விசுவாசம் செயல் வடிவம் பெறாவிட்டால் தன்னிலே உயிரற்றதா இருக்கும் இ ஃபெய்த் இஸ் நாட் டிரான்ஸ்லேட்டட் இன்டு ஆக்ஷன் பை இட் செல்ஃப் இட் நற்செயல் ஏதும் இல்லாமல் விசுவாசம் ரட்சிக்கும் என்கிறார் பவுலடியார் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் எபேசிய ரெண்டு எட்டு ஒன்பது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் ஆனதல்ல இது தேவனுடைய ஈவு ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரிகளினால் உண்டானது அல்ல ஆனால் நற்செய்தல் இல்லாத விசுவாசம் செத்தது என்கிறார் யாக்கோவ போஸ்தலன் மேலெழுந்தவாறு பார்த்தால் முரண்பட்டதாக தோன்றுகிறது ஆனால் அதிலே முரண்பாடு இல்லை என்பதை பின்வரும் எடுத்துக்காட்டு விளக்குகிறது விசுவாசத்தினாலே ராகா என்னும் பேசி வேவுகாரரை சமாதானத்தோடே ஏற்றுக்கொண்டு கீழ்படியாதவர்களோடு அழியாதிருந்தாள் என்று எபிரேயர் நிருபி ஆக்கியோன் விசுவாச வீரர் பட்டியலிலே பதினோராம் அத்தியாயத்திலே குறிப்பிடுகிறார் எபிரேயர் நிறுவம் எழுதப்பட்ட அன்று சரித்திரத்திலேயே இவள் தோன்றி ஏறக்குறைய இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் ஆகியிருந்தும் இவள் வேசி என்றே அழைக்கப்படுகிறாள் அவளது பாவத்தின் கரை அவ்வளவு இருகியது ஆனாலும் விசுவாசத்தினாலே அவள் காத்துக்கொள்ளப்பட்டாள் இசரவேலர் இருவர் எரியோ நகரை உழவு பார்க்க வந்தபோது அவள் வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சனல் தட்டைகளுக்குள்ளே அவர்களை மறைத்து வைத்து எதிரிகளிடமிருந்து அவர்களை காப்பாற்றினாள் புறவின பெண்ணாகிய அவளது விசுவாசம் ஆச்சரியமாயிருக்கிறது அல்லவா உளவுகாரரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவள் ஒரு சிவப்பு கயிற்றை அல்லது ஒரு சிவப்பு நூலை அந்த ஜன்னலிலே கட்டி வைத்தாள் அவளது பாவம் கரும் சிவப்பு ஆனாலும் அந்த சிறிய சிவப்பு கயிறு அதாவது அவளது எளிய விசுவாசம் அவளை முழுவதுமாய் ரட்சித்தது தாவீது அரசனின் முற்பாட்டன் ஆகிய போவாசை பெற்றெடுக்கும் பாக்கியத்தை அவள் பெற்றாள் என்றால் பாருங்களேன் எபிரேயர் பதினோராம் அத்தியாயத்தில் விசுவாச வீரரின் பட்டியலிலும் அவள் இடம்பெற்றாள் அவளை விட அதிமேன்மையான மக்கள் பலருக்கும் கிடைக்காத ஒரு திரு யாக்கோபு அப்போஸ்தலன் இதை குறித்து எழுதும் பொழுது அந்தபடி ராகா என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது நற்செயல்களினாலே அல்லவோ நிதிமானாக்கப்பட்டாள் ராகா அந்த வேவுகாரரை சந்தித்த பின் நம்பினாளா இல்லை அதற்கு முன்னே அவள் அவர் விசுவாசம் வைத்திருந்தாள் அந்த மனிதர் படுத்துக் முன் அவள் வீட்டின் மேல் அவர்களிடத்திற்கு ஏறி போய் கர்த்தர் உங்களுக்கு இந்நாட்டை ஒப்புக் என்று அறிவேன் உங்கள் தேவனாய கர்த்தரே மேலே விண்ணுலகம் முதல் கீழே மண்ணுலகம் அனைத்திற்கும் கடவுள் என்று அறிக்கையிட்டாள் ஆண்டவர் மீது அவளுக்கு இருந்து அசைக்க முடியாத நம்பிக்கையை பாருங்கள் ஆம் அவளுக்கு ஏற்கனவே உறுதியான விசுவாசம் இருந்தது அந்த விசுவாசத்தை வெளிக்காட்டும் செயலாகத்தான் அந்த ஒற்றரை அவள் ஏற்றுக்கொண்டாள் அவர்களை மறைத்து வைத்தாள் ஜன்னல் வழியே இறக்கி அனுப்பி வைத்தாள் எனவே கிரியை அல்லது நற்செயல் என்று யாக்கோவு குறிப்பிடுவது கடவுளுடைய கிருபை அல்லது அவருடைய இரக்கத்தை பெறுவதற்காக செய்யப்படும் நற்செயல்கள் அல்லது மார்க்கச் சடங்குகள் அல்ல ஆனால் விசுவாசத்தினாலே இறையருளை பெற்றுக்கொண்ட பிறகு நாம் தேவ பிள்ளைகள் என்று நிரூபணமாக செய்யப்படும் காரியங்களாகும் திரும்பவும் நான் அந்த பகுதியை வாசிக்கிறேன் பேசியர் இரண்டு எட்டு முதல் பத்து கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்தேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம் நாட் சேவ்டு பை ஒர்க்ஸ் பட் வீ ஆர் சேவ்டு ஃபார் ஒர்க்ஸ் நற்கிரியைகளினால் நாம் ரட்சிக்கப்படவில்லை நற்கிரியைகளை செய்வதற்காக நாம் ரஷிக்கப்படுகிறோம் இப்பொழுது தெளிவாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் WORKS are not the condition of salvation but it's evidence. நற்செயல்கள் ரட்சிப்பிற்கு நிபந்தனையல்ல ஆனால் ரட்சிப்பிற்கு அவை நிரூபணமாகும் எனவேதான் யாக்கோவ் இப்படி சொன்னார் விசுவாசம் செயல் வடிவம் தன்னிலே உயிரற்றதா கிரியைகளில்லாத விசுவாசம் செத்தது இ ஃபெய்த் இஸ் நாட் டிரான்ஸ்லேட்டட் இன்டு ஆக்ஷன் பை இட் செல்ஃப் இட் இஸ் டெட் ஃபெய்த் வித்ஸ் இஸ் டெட் எங்கள் மகாபரிய தேவனே இந்த நாளிலே நற்செயல்களினால் நாங்கள் ரட்சிக்கப்பட முடியாது ஆனால் இரட்சிக்கப்பட்டவர்கள் நற்செயல்களால் தான் எங்கள் விசுவாசத்தை வெளிக்காட்ட முடியும் என்று பேதுருவோசலனுடைய தாற்பரியத்தின் மூலமாகவும் அப்போசலனாகிய யாக்கோவின் விளக்கத்தின் மூலமாகவும் எங்களுக்கு தெளிவுபடுத்தினதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே இலவசமான உடைய லட்சிப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுடைய பாவங்கள் ரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் உம்முடைய குமார்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் உம்முடைய கிருவையினாலும் அவைகள் பஞ்சை போல வெண்மையாகுமே இந்த எளிய விசுவாசத்தை கர்த்தரைகளுக்கு தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே இந்த எளிய விசுவாசத்தை தங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க முடியாதபடி இலட்ச மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் புண்ணியத்தலங்களுக்கு செல்லுவதும் தங்கள் உடலிலே பலவிதமான சித்திரவதைகளை செய்து கொள்வதும் அதையும் இதையும் செய்து எப்படியாவது கடவுளை நாம் பிரியப்படுத்தி வேண்டும் என்று முயற்சிப்பதுமாகிய கர்த்தாவே கிரியைகளின் மார்க்கத்தினால் எங்களுடைய நாடு நிரம்பி இருக்கிறது ஆண்டவரே கர்த்தாவே இயேசு கிறிஸ்துவினால் வருகிற இலவச மீட்பை பெற்றுக்கொண்டவர்களாகிய நாங்கள் தூங்கி கொண்டிருந்தபடி இவ்விதமாக அலசடி மக்களுக்கு நல்ல செய்தியாக நற்செய்தியாக மகிழ்ச்சியான செய்தியாக விசுவாசியங்கள் போதும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி தைரியமாக பறைசாற்ற கர்த்தர் எங்களை என்று நாங்கள் செபிக்கிறோம் எங்களை நிற்கிருபையாய் ரஷித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் கிரியைகளுக்காக ரட்சித்ததற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே எங்களுடைய விசுவாசத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் செயலிலே காட்ட பலவிதமான வழிகளிலே நாங்கள் அதற்கு செயல் வடிவம் கொடுக்க கர்த்த நீர் உதவி செய்வீராக உங்களுடைய குமார்னா இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே எங்களுக்கு கிடைத்த அந்த நல்ல பாப மன்னிப்பாகிய நாங்கள் நன்றி சொல்கிறோம் எங்களுடைய வீடுகளில் மட்டுமல்ல எங்களுடைய அயலாருடைய வீடுகளிலும் இந்த சிவப்பு நூல் கயிறை நாங்கள் கெட்டிவிட நீர் உதவி செய்வீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமே